जननी सर्वमंगला ீ மாே கஜரானூயம் விபுர்வேதப்பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீதிமூர் சுஷிகேந்திரம் யன முந்திரம் ீங்கிரம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவச்சமே யிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ குரு प्रत्यगर्थो श्रीहरिं ோப்பளவரோமீஹரிம் பரமாந்தம் உபதேஷ்டாரமீரம் வியப்பம் மையா ஜாபரங்கமம் அபா தே ஆன சத்தானு பிராரமம்ஜன் நோடுவேகம் கீசங்க வேதாந்தத்தினுடைய சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார் மேலும் சில விஷயங்களை உபதேசிக்கப் போகிறார் இதுவரைக்கும் உபதேசித்த விஷயம் என்ன திரும்பவும் பார்க்குறோம் ஆத்மா அனாத்மா விவேகா ஆத்மா அனாத்மா விவேகம் செய்யப்பட்டது அந்த விவேகம் செய்கிற போது எது பொய் எது மெய்யின்னுலாம் சொல்லலை ஆத்மா வேற அனாத்மா வேற ஆகா ஆத்மா அனாத்மா விவேகம் செய்யறது முதல்ல அதற்கு பிறகு சாஸ்திரம் யுக்தி அனுபவம் இந்த பிரமாணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அனாத்மா மித்யா ஆத்மா சத்தியம் என்று தீர்மானிக்கப்பட்டது முதல்லையே எது சத்தியம் மித்யான்னு சொல்லலை முதல்ல பகுத்தறியப்பட்டது ஆத்மாநாத்ம விவேகம் பண்ணப்பட்டது பிறகு அனாத்ம மித்யாத்வ நிச்சயமும் ஆத்ம சத்தியத்துவ நிச்சயமும் செய்யப்பட்டது ஆத்மா காரணம் அனாத்மா காரியம் அனாத்மாவாகிய காரியம் ஆத்மாவாகிய காரணத்துக்கு அந்நியமாக இல்லை அனாத்மா தன்னுடைய இருப்புக்கு ஆத்மாவையே சார்ந்திருக்கிறது நாம ரூபங்களை நீக்கி பார்த்தா ஆத்மாதான் இருக்கும் எல்லா நாம ரூபங்களையும் நாம் அறிவால் நீக்கி பார்த்தா நாமரூப அதிஷ்டானமாகிய சச்சிதானந்த ஆத்மாதான் உணரப்படும் புரிந்து இப்படி சொல்லி என்ன பண்ணினார்னா ஆத்மாவேவ இதம் சர்வம் மையா கடைசிய பாத்தோக்கம் சர்வாத்மையா ஜகாவரஜங்கமம் அபாத் சர்வாநே ஆத்மிரம சர்வாத்ம எதுவுமே ஆத்மாவுக்கு வேறாக கிடையாது அதுவைதம் நிரூபிக்கப்பட்டு இப்போ இந்த எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இதை பூர்த்தி பண்ணுற நேற்று கடைசியாக பார்த்தோம் ஹே மகாத்யுதே அறிவுள்ள சிஷியனே அறிவை நன்கு பயன்படுத்தக்கூடிய சிஷியனே உணர்ச்சி வசப்படாதவனே அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் ஆத்மானம் சததம் ஜானன் எப்போ நீ இனிமேல் என்ன பண்ணணும் வேறு இதில் பண்ணிட்டு வேதாந்த ஸ்ரவண மனநிதித்தியாசனம் பண்ணி கொண்டு காலத்தை கடத்து காலத்தை செலுத்துன்னு அர்த்தம் ஸ்ரவண மனநிதித்தியாசனம் கிருத்வா காலம் நய ஆத்மானம் சததம் ஜானன் எப்பொழுதும் அதையே தெரிஞ்சு கொண்டு அதையவே கவனி அனாத்ம விஷயங்களை கவனிக்காத ஆத்ம விஷயங்களை மாத்திரம் கவனி பராக்கு பார்க்காத பிரத்தகையே கவனி அப்படிங்குற ஆதேயத்தை கவனித்து சம்சாரத்தை விருத்தி பண்ணாத ஆதாரத்தை கவனித்து நீயும் சாந்தியாயிரு மற்றவங்களுக்கும் சாந்தியை கொடு ஆக ஆதார திருஷ்டி அதிஷ்டான திருஷ்டி அதுலேயே இருக்கட்டும் காரண திருஷ்டியே இருக்கட்டும் காரிய திருஷ்டி வேண்டாம் அதெல்லாம் அப்படி காரண காரியம்னு பிரித்தா பழபடியும் அந்த சத்தியமித்யாத்வத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் ஆகையினால சத்தியத்தே தரிசனம் பண்ணு மித்யாவை தரிசனம் பண்ணாது அப்படியே அபியாசம் பண்ணுங்கிறார் அபியாசம் பண்ணுறது ஆத்மாவா அனாத்மாவான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை வரும் அபியாசம் பண்ணுறது ஆத்மாவா அனாத்மாவா அப்படின்னு கேட்டால் அபியாசம் பண்ணுறது அனாத்மாவோடு சேர்ந்துருக்கிற ஆத்மா தான் பண்ணுறது ஆகினால என் ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் ஆத்மா அபியாசம் பண்ணாது அனாத்மா ஜடம் ஆத்மா அபியாசம் பண்ணாது ஆத்மா நிர்வீகாரமாக இருக்கிறதுனால ஆத்மா அபியாசம் பண்ணாது அனாத்மா ஜடமாக இருக்கிறதுனால அதுவும் அபியாசம் பண்ணாது ஆனால் இந்த ஆத்மா அனாத்மா சேர்க்கையினால் ஏதோ ஒரு விவகாரம் இருந்துக்கிட்டு அதை சேர்த்து வச்சுன்னு தான் சொல்கிறோம் ரொம்ப கவனித்தா வேதாந்தம் நல்லா புரிஞ்சாச்சுன்னா அபியாசமும் தேவையில்லை ஆனால் மனசில் பதியணுங்கிறதுக்காக ஆழமான மனசில் எதிர்க்கட்டும் மற்ற விற்த்திகள்னா அனாத்ம விற்த்திகள்னா மனசை ரொம்ப வியாபிச்சிருக்க வேண்டாம் அனாத்ம விற்த்திகள் அதிகமாக இருந்தால் சம்சாரம் விறத்தியாகும் பந்தம் கூடும் ஆத்மாக்கார விறத்தி இருந்ததுன்னா சம்சாரம் இருக்காது பந்தம் இருக்காது முக்தியே அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி சுகானுபவம் அப்படின்னு சொல்றது ஜீவன் சுகானுபவம் அது ஒரு விவகாரம் ஞாபகம் வச்சுக்கணும் ஜீவன் சுகானுபவம் சத்தியமா மிச்சையா கேட்டால் ஜீவன் முக்தி சுகானுபவும் மிச்சை இது வந்து நம்ம இருக்கிறதுலே நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கறது ஆகையினால இதை நாம் ஏற்றுக்கிறோம் ஜீவன் முக்தி சுகானுபவம் இந்த ஞானத்தினால நமக்கு ஆனந்தம் அந்த ஆனந்தமும் மிச்சியாங்கிறது தெரிஞ்சாலும் நம்ம இந்த சரீரம் இருக்கிறதுனால இது கண்டினியூ ஆகட்டும் இருந்துட்டு போட்டும் தப்பு இல்லை வந்து நம்ம எதுக்கும் நேரத்தை கொடுக்கலை வேதாந்தத்தை தவிர வேறு எதுக்கும் சிந்தனைக்கு இடமே தர்றதில்லை கொஞ்சம் கொடுத்தாலும் போகும் அது ஏதாவது பாதிப்பை உண்டு பண்ணும் சஞ்சலத்தில் சஞ்சலத்தை உண்டு பண்ணும் அதனால் அவர் என்ன சொல்கிறார் ஆத்மானம் சததம் ஜானன் நான் இன்னொன்று கூட சேர்த்துப்பேன் ஆத்மானமேவ சததம் ஜானன்னு அதையே கவன் இது பண்ணு இல்லை சுவாமி ரொம்ப வேதாந்தம் அடித்திருந்தால் போர் அடிக்கிறதுன்னு போர் அடிக்கிறதுங்கிறது என்னது அது ஒரு வகையான மனசோட பிரச்சனை தான் ஆக அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும் இப்படி தோணும் ஆனால் இது இது ஆழமாக இருந்துடுத்துன்னா நல்லது நமக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறது மாய அப்படிலாம் ஏமாத்தும் நம்மளை ஆனால் நம்ம இதுக்கு டைம் கொடுத்து தான் படிக்கணும்னு நினச்சா நிறைய விஷயம் இருக்குது ஷா வாழ்நாள் முழுவதும் வேதாந்த சாஸ்திரம் படித்து முடிச்சுவிட முடியாது அவ்வளோ வேதாந்த சாஸ்திர புஸ்தகங்கள்லாம் இருக்குது பிருகதாரண்ய கோ உபநிஷத்துலாம் தொட்டால் அதில் ஒரு விசாரம் பார்த்தாலே நேரம் போயிட்டே இருக்கு மூணு நாளாக படிக்கிறேன் ஒரே விசாரம் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்கிறது காரியங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன்னு இழுத்து பிடிச்சி காரியம் பண்ண வேண்டியிருக்கு அப்போது ஆத்மானம் ஏவ சததம் ஜா இது நான் நான் சேர்த்துக்கிறேன் சததம் ஜானன்னு காலம் நய நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஆசுப்தே ஆமிரேஹ் காலம் நேற்றுக்கு அது முடிக்கலை முடிச்சுட்டேன் இல்லையா காலம் நயேத் வேதாந்த சிந்தையா உறங்க போகும் வரையிலும் அவ்வாறே இரக்கும் வரையிலும் வேதாந்த சிந்தனையோடு இருப்பாயாக விருப்பு வெறுப்புகளுக்கு சிறிதளவும் இடம் கொடுத்து விடாதே இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்குது உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு சிறிதளவும் இடம் கொடுக்க வேண்டாம் அவகாஷோ ந தாத்தவியா காமாதீனாம் மனாகபி மனாகபின்னா அல்பமப்பின்னு அர்த்தம் அல்பமப்பி அவகாச ந தாத்தவியா அப்புறம் கடைசியில் வேதாந்தத்தை அது சாப்பிட்டுடும் அந்த இந்த சிந்தனைக்கு நேரத்தை கொடு அகண்டாக்கார விறத்தியே உன் உள்ளத்தில் ஓங்கி இருக்கட்டும் இந்த கண்டாக்கார அநாத்ம விறத்தி இருக்க அப்படிங்கிறது கருத்து ரெண்டாவது வரையும் படிக்க போனோம் ஆகா இப்படி படிச்சு இப்படி பண்ணிக்கிண்டே இரு வேதாந்த சிரவண மரண நிதித்தியாசனமே பண்ணு ஒன்று ஸ்ரவணம் இல்லாட்டி மனநம் அப்புறம் இல்லாட்டி இருக்கு தியானம் இது மூணையும் பண்ணு ஸ்ரவணம்னு சொன்னால் உபனிஷத்துக்களை எல்லாம் படிக்கிறது கீதையெல்லாம் படிக்கிறது மனனம்னா பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களை படிக்கிறது நிதித்தியாசனம்னா தியானம் பண்றது அதுக்கும் நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு இப்போயே நம்ம படிச்சதெல்லாம் வேணா இந்த படிச்சதையே ஞாபகம் வச்சுட்டு இருந்தா மனப்பாடம் பண்ணிருந்தா அது நிதித்தியாசனம் பண்றது சௌகரியம் தான் வரி சொல்லுகிறது அகிலம் பிராரப்தம் புஞ்சன் உத்வேகம் கருத்தும் ந அகிலம் பிராரப்தம் புஞ்சன் அதுக்கப்புறம் பிராரப்தம் இருக்குது ஜீவன் முக்திக்கு லட்சணமே என்னென்னு கேட்டால் ஞானத்துக்கு பிறகு பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி ஞானத்துக்கு பிறகு நம்ம பிராரப்தம் இந்த சரீரம் உடனே இந்த ஞானம் வந்த உடனே சரீரம் செத்து போயிடலை சரீரம் இருக்குது ஆக இந்த சரீரம் சரீரம் அழியும் வரையில் அந்த பிராரப்த கர்மத்தை சரீரம் அனுபவிக்கிறது அதனால் ஒன்று என்ன பண்ணுறது நான் நம்ம படிக்கிறது இல்லாட்டி இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லித்தர்றது தேவைப்பட்டால் இல்லாட்டி நம்ம சிரவண மரண நிதித்தியாசனங்களை பண்ணிக்கொண்டு காலத்தை கழிக்கணும் இதுக்கிடையில் நமக்கு வர்ற சுகதுக்களை நாம் அனுபவிக்கணும் மினிமைஸ் பண்ணிடலாம் நம்ம விவகாரத்தை குறைச்சாலே நமக்கு பிரச்சனை குறையும் ஆனால் நம்ம சுவாவம் இருக்காது போய் விவகாரம் பண்ண தோணும் அதனால ஏதாவது சுகதுக்கங்கள் வரும் பிராரப்தம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது ஆகையினால பிராரத் அகிலம் பிராரப்தம் புஞ்சன் பிராரப்தம் அனைத்தையும் அனுபவித்துக்கொண்டு அப்படின்னு அர்த்தம் பிராரப்தம் அனைத்தையும் அனுபவித்துக்கொண்டு உத்வேகம் கருத்தும் ந உத்வேகம்னு சொன்னால் நிறைய அர்த்தம் உத்வேகம்னு சொன்னால் துக்கப்படுறதுன்னு அர்த்தம் யஸ்மான் லோகா லோகான்னோ தேயா அதுக்கு பேர் உத்வேகம்னு பேர் தமிழில் கூட சொல்கிறாங்களே உத்வேகத்தோடு இருக்கான் அப்படின்னு வேகம் உத்வேகம் உத்துங்கிறது உபசர்க்கம் ஆக வேகம் வேகா உத்வேகா உத்வேகான சாதாரணமாக என்ன சொம்னா இது வந்து உடனே ரியாக்ட் பண்ணுறது வாழ்க்கையில் எதா வந்ததுன்னா உடனே புலம்புறது ஃபோன் பண்ணி புலம்புறது யாரோ அங்கே எங்கேயோ ஒருத்தான் நம் நிம்மதியாக இருக்கான்னு வச்சோங்க அவனை கூப்பிட்டு திட்டுறது ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து தன்னை பற்றி புலம்பிக்கிறது எல்லாம் பண்ணுறது உண்டா இல்லையா எல்லோரும் பண்ணுறது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது துக்கத்தை பகிர்ந்துக்கிறது அதெல்லாம் தான் ரியாக்ஷன் அர்த்தம் இங்கிலீஷில் சொல்லணும்னா ரியாக்ஷன் எதிர்ச்செயல் எதிர்வினை கஷ்டம் வந்ததுன்னா ஐயோ கஷ்டம் வந்துருத்தேன்னு புலம்புறது சுகம் வந்துடுதுன்னா ஆகாச சந்தோஷம் வந்துருத்தேன்னு இது பண்ணுறது தான் உணர்ச்சி வசப்படுறது எதிர்ச்செயல் புரியறது அதை விட்டுடணுங்கிற பிராரப்தத்தை அனுபவித்துக்கொண்டு வருவது வரட்டும் என்று இருந்து கொண்டு இருக்கணும் எந்த எதிர்ச்செயலும் சுகம் வந்துடுத்தேன்னு குதிக்காதே துன்பத்தில் துவளாதே இன்பத்தில் துள்ளாதே ஆக அகிலம் அகிலம் பிராரப்தம் புஞ்சன்னு உத்வேகம் கருத்தும் ந அருகசி உத்வேகத்தை பண்ணக்கூடாது எதிர்ச்செயல் எதிர்ச்செயல் புரிஞ்சால் என்ன ஆகிடும் ஜெகத் சத்தியத்துவ புத்தி வந்துடும் ஜெகத் சத்தியத்துவ புத்தி வந்ததுன்னா சம்சாரம் சத்தியமாகிடும் எல்லாம் சத்தியமாயிடுதுன்னு சொன்னால் அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா திரும்பவும் நம்ம வாசனை சுவாவம் இதுக்கே போயிடுதுன்னு அர்த்தமாக ஆக இந்த வாசனையை ஜெயிக்கணும் நம்ம தப்பான பழக்கத்தை எல்லாம் வெற்றி கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த பாடம் அதுதான் சொல்கிறார் பிராரப்தத்தை அனுபவித்துக்கொண்டு வேதாந்தம் படித்து கொண்டு பிராரப்தத்தை அனுபவித்துக்கொண்டு எந்த எதிர்ச்செயலும் புரியாமல் காலத்தை செலுத்துவாயாக எல்லாம் தெரிஞ்சும் தெரியாதவனாக இரு ஜானன் அப்பிஹி மேதாவி ஜடவல் லோக ஆச்சரே நீ என்னதான் தெரிஞ்சவனாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவன் போல கூட இருந்துக்கோ என்ன தப்பு சரி இப்போ இன்னொரு விசாரம் ஆரம்பிக்க போகிறார் அவர் அதை நம்ம படிக்க போகிறோம் இப்போ இந்த எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த கருத்தை சொல்லியிருக்கு ஆகா இவ்வாறு இதுவரைக்கும் சொன்ன சாஸ்திரத்தை மனசில் வாங்கி கொண்டு விடாமல் இதுலேயே ஊரீர் வரக்கூடிய வினைப்பயன்கள் என்ன வர்றதோ அது வரட்டும் அதை இக்னோர் பண்ண அதை பொருட்படுத்தாதேன்னு அர்த்தம் பொறுத்துக்கோன்னு கூட சொல்லலை பொருட்படுத்தாத அதெல்லாம் மதிக்காதே சுகதுக்கத்தை மதிக்காத உன் வினைப்பயினால் உனக்கு வரக்கூடிய இன்பத் துன்பங்களை நீ பொருட்படுத்தாதே அதற்கென்று நீ எதிர்ச்செயல் புரியவும் முயற்சிக்காதே என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் <गए> <गए> <दितिये च्छुयते> शास्त्रे धुना தன்ிப்பார மு சாஸ்தரே ே தண்ணீரா இந்த பிராரப்தத்தை பத்தின ஒரு விசாரம் பண்றாருங்க இங்க எண்பத்தொம்போதுல ரெண்டாவது வரையில் என்ன சொன்னார் பிராரப்தத்தை அனுபவித்துக்கொண்டு அதற்கு எதிர்ச்செயல் புரியாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லிவிட்டார் வேதாந்தத்தை படித்து கொண்டு ஞான யோக சாதனைகளை செய்து கொண்டு வரக்கூடிய இன்பத் துன்பங்களை மதிக்காமல் இருக்க பழகுவாயாக அப்படி சொல்லியாச்சு இப்போ தொண்ணூறாவது ஸ்லோகத்தில் தொடங்கி தொண்ணூற்றி ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் இந்த பிராரப்தத்தை பற்றின ஒரு விசாரம் இருக்கு பிராரப்தம்னா என்ன இந்த ஸ்லோகத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸ்லோகத்தை படிச்சுட்டோம் நாம் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை அப்புறம் நான் சொல்கிறேன் பிராரப்தத்தை பற்றி விசாரம் பிராரப்தம்ங்கிறது கர்மாவை சொல்கிறது நாம் அனுபவிக்கிற சுகதுக்கர்மா இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிற சுகதுக்கத்துக்கு பேர் பிராரப்தம்னு பேர் இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் அனுபவிக்கிற சுகதுக்கத்துக்கு பேர் பிராரப்தம்னு பேர் இப்போ இதை சொன்னால் மற்றதையும் சொல்லி ஆகணும் ஆக மொத்தமாக இருக்கிற கர்மாவை சஞ்சித்தம் கர்மானு சொல்கிறோம் இந்த மனுஷரீரத்தை கொடுத்துருக்கிற கர்மாவை பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம் எந்த சரீரத்தை கொடுத்தாலும் பிராரப்த கர்மாதான் மனுஷ சரீரத்தில் மாத்திரம் ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டால் ஆகாமி கர்மா பண்ண முடியும் அதாவது இந்த சரீரத்தில் நாம் பண்ணுற புண்ணிய பாப்பமெல்லாம் வரக்கூடிய சரீரத்துக்கு அதாவது சஞ்சித கர்மாவில் இந்த சரீரம் அழிஞ்ச பிறகு சஞ்சித கர்மாவில் சேர்ந்துடும் இதுதான் வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு இந்த நெல்லு குதிரில் நெல்லு குதிர் அந்த காலத்தில் போட்டு வைப்பாங்க பெரிய களஞ்சியம் நெற்களஞ்சியம் மேலே கொட்டுவாங்க கீழே அள்ளிப்பாங்க அதுக்குள்ளே எப்பவும் நெல் இருக்கும் அந்த நெல்லில் கீழே அள்ளி குத்தி புடைச்சி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது இருக்குது ஒன்று விதைக்காக போடுறது ஒன்று வெதை நெல்லுன்னு சொல்லி அதை எடுக்கிறது நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம் அந்த குதிரைக்குள்ளே இருக்கிற நெல் மாதிரி சஞ்சிதம் கர்மா குதிரைக்குள்ளே இருக்கிற நெல்லை போன்றது சஞ்சிதம் கர்மா சம்மக்கு சித்தம் சஞ்சிதம் நன்றாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு அனந்த கோட்டி ஜென்மனாம் பீத பூதம் அப்படின்னு தத்துவபூதத்தில் படிச்சிருக்கும் ஆக சஞ்சித்தம் கர்ம அது இந்த குதிரைக்குள்ளே இருக்கிற நெல்லை போன்றது சமைக்கிறதுக்கு வச்சிருக்கிற நெல் இருக்கே அது வந்து பிராரப்தம் கர்மாவை போன்றது பிராரப்த கர்மாவை போன்றது விதைக்க போட்டிருக்கிற நெல் அந்த நெல் வந்து ஆகாமி கர்மாவை போன்றது அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஓயாமல் கர்ம பலனை அனுபவிச்சுட்டே இருக்கும் மனுஷ சரீரத்தில் மாத்திரம் கர்ம பலனை அனுபவிக்கிறதோடு மாத்திரம் அல்ல கர்மத்தையும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக செய்யவும் செய்கிறோம் ஆகையினால்தான் மனுஷ ஜென்மாவை என்ன சொல்கிறோம் போக ஜென்மாவாகவும் கர்மஜென்மாவாகவும் இருக்குது ஆக நம்ம கர்மாவையும் பண்ணுறோம் புதுசாக புண்ணிய பாபத்தையும் பண்ணுறோம் அதே சமயம் புண்ணிய பாபத்தினுடைய பல ஜென்மாந்திரங்களில் பண்ணின புண்ணிய பாபத்தையும் அனுபவிக்கவும் செய்கிறோம் ஆக நமக்கு பிராரப்தமும் இருக்குது ஆகாமி வேறு பன்னெண்டு வேறு இருக்கும் சஞ்சிதம் கேட்கவே வேண்டாம் நிறைய இருக்குது ஆக சஞ்சிதம் கர்ம பிராரப்தம் கர்ம ஆகாமி கர்ம ஆக கர்மா மூணு விதமாக இருக்குது அப்படின்னு படிக்கிறோம் கேள்வி என்னென்னா ஞானம் வந்ததுக்கு பிறகு பிராரப்த கர்மம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு விசாரம் ஞானத்துக்கு பிறகு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை அடைஞ்ச பிறகு பிரம்மைவ சத்தியம் இதம் சர்வம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி என்ன பாருங்கள் பிரம்மைவ சத்தியம் இதம் சர்வம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இந்த ஜானம் ஒருத்தனுக்கு பலமாயிடுத்துன்னு சொன்னால் பிரம்மம் ஒன்றே உண்மை இவை அனைத்தும் பிரம்மே நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விறத்தி ஞானம் சாஸ்திரத்தினாலேயும் குருவினுடைய உபதேசத்தினாலேயும் ஒருத்தனுடைய அந்தகரணத்தில் ஏற்படுகிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி ஜானம் இந்த ஜானம் ஏற்பட்ட பிறகு பிராரப்த கர்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பிராரப்த கர்மா இருக்காதுன்னு சொன்னால் நிறைய தோஷங்கள்லாம் வரும் பிராரப்த கர்மா பிராரப்த கர்மனாம் போகாதேவ கஷயா பிராரப்த கர்மத்தை அனுபவித்துத்தான் தீக்கணும் ஞானத்தினால சஞ்சிதம் கர்மா அழிஞ்சு போயிடும் ஞானத்தினால ஆகாமி கர்மாவும் அழிஞ்சுடும் ஆகாமி கர்மாவுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லை அது மாத்திரம் இல்லை இந்த சரீரத்தில் பண்ணுற புண்ணிய பாபத்தை நமஸ்காரம் பண்ணுறவனுக்கு புண்ணியம் போகும் நிந்தனை பண்ணுறவனுக்கு பாபம் போகும் இப்படிலாம் சாஸ்திர வார்த்தைகள்லாம் இருக்கு ஏ ஜானினம் ஸ்துவந்தி அர்ச்சயந்தி தான் பிரதி ஜானிகிருத்தம் சர்வம் ஆகாமி புண்ணியம் கட்சதி ஏ ஜானினம் நிந்தந்தி த்ஷந்தி துப்பதீ தான் பிரதி ஞானிகர்வாமி பாபம் அப்படி சொல்லி தத்துவோதத்தில் படிச்சிருக்கோம் தவோதஞ்சிருக்கணும் பிரார்த்த கரம் வந்து அனுபவச்சு பிரார்த்தம் திஹுஜா சாதனப்பஞ்சம் பிராராய சமர்ஸ் ஸ்வப்பு மனிஷா பஞ்சகம் ஆக இந்த பிராரப்தம் இருக்குங்கிற ஒத்துக்கிட்டால் தான் இருக்கா இல்லையாங்கிறத ஏற்றுக்கணும்னு விஷயம் விசாரம் பண்ணினால் பிராரப்தம் இல்லைன்னா இந்த ஞானத்தையே ரசிக்க முடியாது ஒன்று ஞானத்தை ரசிக்கிறதுக்கு துவைத்த அனுபவம் இருக்கணும் அத்வைத ஞானத்தை ரசிக்கிறதுக்கு துவைத அனுபவம் இருக்கணும் சுகதுக்கம் வரணும் துக்கேஷு அனுத்விக்ன மனாக சுகேஷு விகதஸ்பிருகா துன்பத்தில் துடியாத மனத்தை நான் அனுபவிக்கணும் இன்பத்தில் துள்ளாத மனத்தை நான் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னா என்ன அர்த்தம் ஞானத்தினுடைய பிரயோஜனம் இப்போ ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை நான் என்ஜாய் பண்ணணும் இது பேர் என்னது வித்யானந்தம் பிரம்ம வித்யா பிரம்ம வித்தியினால் ஏற்படுற அந்த கரணத்தில் ஏற்படுற ஆனந்தம் ஆத்ம வித்யானந்தா பிரம்ம வித்யானந்தா ஆத்ம வித்தியினால் பிரம்ம வித் எல்லாம் உடனே தான் ஏன் வச்சுக்கோங்க ஏதோ வேறு வேறேன்னு நினச்சிக்காய்ங்க ஆகா ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா ஆனந்தா பொதுவாக வித்யானந்தான்னான்னு அர்த்தம் எந்த வித்தியை நீங்கள் அபியாசம் பண்ணாலும் அந்த வித்தியை ஒரு விஷயம் புரியறதுனால ஒரு மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படுது ஆ பிராரப்தம் இருந்தால் தான் ஜீவன் முக்திங்கிறதே இருக்கும் ஜீவன் முக்தி சொல்லணும்னா பிராரப்தம் இருக்கணும் அது மாத்திரம் இல்லை நீங்கள் எல்லோரும் க்ளாஸுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு போக மாட்டீங்க நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்துனா நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு உடனே மோட்சம் கிடச்சிடும்னா யார் வருவா அப்போவே பிராரப்தம் போச்சு வேதாந்தம் கேட்ட உடனே பிராரப்தம் முடிஞ்சுதுன்னு அது மாத்தமில்லை நான் எங்கள் குருக்கிட்ட கடி படித்த உடனே எனக்கு போயிருக்கணுமே எங்கள் குருவுக்கும் போயிருக்கணுமே அப்புறம் அதுக்கப்புறமும் நல்லா உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம் நான் வடை பாயசமெல்லாம் சாப்பிட்டுனு தானே இருக்கும் விவகாரம் பண்ணிட்டு தானே இருக்கும் காய்ச்சல் வரத்தான் செய்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இருக்கும் உடம்பில் எல்லாம் வந்து உடம்பில் மந்தமும் ஏற்படுறது உடம்பில் உற்சாகமும் ஏற்படுறது எல்லாம் அனுபவிச்சிட்டு தானே இருக்கும் அது மாத்திரம் இல்லை இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குற பரம்பரை இருக்கணும்னா அந்த சொல்லி கொடுக்குறவருக்கு பிராரத்தம் இருந்தால் தானே சொல்லி கொடுக்க முடியும் ஞான பரம்பரை ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரணும்னா இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கணும்னு சொன்னால் பிராரத்தம் இருக்கணும் இந்த சரீரம் இருக்கணும் பிராரப்தம் இருந்தால் தான் ஞான பரம்பரை ஜீவன் முக்தி ஞான பலனை நாம் அனுபவிக்க முடியும் அந்த அனுபவம் சத்தியமாக மித்தியாங்கிறத பற்றி பேச்சில்லை இப்போ அந்த அனுபவம் இருக்கு அது மித்திய அனுபவம் தான் ஆனால் மித்திய அனுபவத்தில் நாம் வித்யா விவகாரத்தில் என்ன பண்ணுறோம் சத்தியத்தை பற்றி விசாரம் பண்ணுறோம் நாம் சத்தியத்தை பற்றி விசாரம் பண்ணி மித்திய சத்திய சத்திய மித்யா விவேகம் பண்ணுறோம் எது பொய் எது மெய்ங்கிறத எதில் விசாரம் எதில் ஆராய்ச்சி பண்ணுறோம் பொய்யான உலக வாழ்க்கையில் தான் பொய்யது மெய்யதுன்னு விசாரம் பண்ணுறோம் ஏன்னா மெய்யும் பொய்யும் பிரிக்க முடியாதபடி இருக்குது நாம் மெய்யை கவனித்து பொய்யை மதிக்காமல் இருக்கிறதுக்கு பழகிக்கிறோம் கொஞ்சம் கஷ் கஷ்டம் தான் இந்த இடமெல்லாம் புரிய சொல்லி புரிய வைக்கிறது ஆஹா பிராரப்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் லோக திருஷ்டியில் அஜ்ஞானி சாஸ்திரமும் கூட அந்த கோணத்தில் பிராரப்தம் இருக்குதுன்னு சொல்லுகிறது பிராரப்தம் இருக்கிறது ஞானிக்கு பிராரப்தம் இருக்கிறது ஏன்னா ஞானத்துக்கு அப்புறமும் ஞானியோட சரீரம் ஞானிங்கிறது யாரை குறிக்கிறது ஒரு சரீரத்தில் இருக்கிற சரீரத்தை வியாபிச்சிருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஜீவன் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒருத்தரை தான் குறிக்கிறது ஞானின்னு நான் சொல்கிற போது ஞானின்னு ஒருத்தன் தன்னை சொல்லிக்கிற சொல்கிறான்னு வச்சுங்க இன்னொருத்தருக்கு சொல்லலை ஒருத்தரை ஞானின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஞானின்னு அவர் எப்படி இருக்கார் அவர் தனியாக தான் இருக்கு அவர் சரீரம் இருக்குது ஞானிக்கு சரீரம் இருக்குது ஞானிக்கு அந்தக்கரணம் இருக்குது ஞானிக்கு ஞானம் இருக்குது என்ன ஞானம் இருக்குது தன்னுடைய உடம்பும் மனசும் உண்மையல்லாங்கிற அறிவு அவருக்கு இருக்குது உணர்வே உண்மைங்கிற அறிவு அவருக்கு இருக்கு உணர்வே உண்மை நான் உணர்வாகவே இருக்கிறேன் என்கிற அறிவு அவருக்கு இருக்கிறது ஆ ஞானின்னு சொல்கிற போது ஞானிக்கு பிராரப்த கர்மம் உண்டா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்கிறது ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்கிறது லோக திருஷ்டில சொல்ற ஆனா ஞானி ஞானியோட திருஷ்டியில எப்படி நினைக்கிறார் தனக்கு பிராரப்தம் இருக்குன்னு நினைக்கிறாரா இது இப்படி இப்படி விசாரம் ஞானி ஞானியோட திருஷ்டியில லோக திருஷ்டி சாஸ்திர திருஷ்டி சாஸ்திர திருஷ்டினா என்ன அர்த்தம் லோகத்தை மனசுல வச்சுன்னு சொல்றது இப்ப சங்கராச்சாரியார் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன பிரம்மம்னு தோணுமா சங்கராச்சாரியாரை வந்து உங்களுக்கு ஒரு ரூபமாக தோணுமா ஆதிசங்கரர் அப்படின்னு நான் ஒரு சப்தத்தை சொன்ன உடனே உங்களுக்கு உடனே ஆதிசங்கரருடைய வடிவந்தான் ஞாபகத்துக்கு வருது ஆதிசங்கரர் பிரம்மம்னா ஞாபகத்துக்கு வருது நானும் நம்மளை சொல்கிறபோது நம்மளை ஒரு வடிவமாக நினைச்சுன்னு தான் தத் வடிவத்துக்கு ஆதாரமாக இருக்கிற உணர்வு தத்துவத்துக்கும் உள்ள வேற்றுமை அதனுடைய தன்மைகள் எல்லாம் நம்ம பகுத்தறிஞ்சதுனால நமக்கு புரிகிறது ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் உலகத்தோட திருஷ்டியில் ஞானிக்கு பிராரப்தம் இருக்குது அஜ்ஞானிகள் திருஷ்டியில் லௌகிக திருஷ்டியில் லௌகிகத்தை ஏற்றுக்கொண்டு பேசுகிற சாஸ்திரிய திருஷ்டியில் பிராரப்த கர்மம் இருக்குது ஆனால் ஞானியோட திருஷ்டியில் ஞானி என்ன நினைக்கிறான் தன்னை அஹம் அகர்த்தா அஸ்மி அபோக்தா அஸ்மி நான் கர்த்தாவும் இல்லை நான் எந்த செயலையும் செய்யவும் எந்த பலனையும் அனுபவிக்கவும் இல்லை அஹம் நித்ய அகர்த்தா அஹம் நித்திய அபோக்தா எனக்கு சுகமும் இல்லை அப்படின ஞானி கருதுறதுனால ஞானிக்கு பிராரப்தம் கிடையாது இதெல்லாம் ஸ்லோகத்தில் வரப்போகிறது நம்ம பார்க்க போகிறோம் ஞானியினுடைய கோணத்தில் ஞானிக்கு பிராரப்தம் இல்லை உலகத்தின் கோணத்தில் சாஸ்திரத்தின் கோணத்தில் பாடம் சொல்லித்தரதுனால ஞானி தன்னை ஜீவன் முக்தனாகவும் நினைக்க இல்லை விதேக முக்தியை பற்றி கவலைப்பட இல்லை சாஸ்திரம் ஒரு மெத்த சிஸ் மெத்தடாலஜி வச்சுட்டு இருக்கு ஒரு சிஸ்டம் சொல்லிக் கொடுக்குற ஒரு முறையை வைத்து கொண்டு சொல்லிக் கொடுக்கறது ஆனால் விஷயம் இப்படி இருக்குது ஞானி தன்னை ஜீவன் முக்தனாக ந அகம் ஜீவன் அது வியாபகாரிக்கத்தை கொஞ்சம் ஒத்துகிண்டு குருவினுடைய அருளால் இறைவனுடைய அருளால் சாஸ்திரத்தினுடைய அருளால் நான் ஜீவன் முக்தனாக இருக்கிறேன்னு தப்பு இல்லை எனக்கு விதேக முக்தி எனக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு விவகாரத்தில் சொல்லலாம் ஆனால் நான் பிறக்கவே இல்லை இன்னும் இப்போ இருக்கேன்னு யார் சொன்ன நான் இருக்கேங்கிறதும் உண்மை அல்ல ஒரு கோணத்தில் அப்படி சொல்லலாம் அஜானிகள் திருஷ்டியில் சொல்லலாம் ஞானி திருஷ்டியில் ஞானி ஞானியோட கோணத்தில் ஞானிக்கு பிராரப்தம் கர்மை கிடையாது இது ரொம்ப திரும்ப திரும்ப இது விசாரம் பண்ணணும் புரிஞ்சுக்க வேண்டியது ஆனால் இவர் ரொம்ப அழகாக அதை சொல்லி முடிக்கிறார் அவர் இந்த விசாரத்தை பண்ணியிருக்கார் இவர் ஆஹ ஞானியை பொறுத்த வரைக்கும் நான் ஞானியாக இருக்கேங்கிறது கூட உண்மை கிடையாது நான் ஞானியும் அல்ல நான் அஜ்ஞானியும் அல்ல நான் பிரம்மம் பிரம்மம் ஞானியா அக்ஞானியா பிரம்மம் ஞானியும் பிரம்மம் அஜானியும் அனாத்மாவோட சேத்துன்னு பேசுகிற போது தான் இந்த விசாரத்தை பண்ணி இப்படி சொல்கிறோம் இந்த இடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் புரிஞ்சுக்கணும் நான் ஞானியாக இருக்கிறேன் என்பது உண்மையல்ல நான் அக்ஞானியாகவும் இல்லை நான் ஞானியாகவும் இல்லை படிக்கிற போதுதான் அந்த பாடமெல்லாம் விஷயத்தை முழு உண்மையை புரிஞ்சுக்கிற போது இது எல்லாத்துக்கும் மதிப்பில்லாமல் போய்டுறது ஆனாலும் லோக திருஷ்டியில் விவகார திருஷ்டியில் இதை பேசிகிட்டே இருக்கும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது இந்த தொண்ணூறாவது ஸ்லோகம் ஆத்மவிஜ்ஞானே உற்பத்தி பிராரப்தம் நைவ முஞ்சதி ஆத்மவிஜ்ஞானம் தோன்றிய பிறகும் கூட பிராரப்தம் போவதில்லை பிராரப்தம் நெய்வம் உஞ்சதி பிராரப்தம் விடுபடுவதில்லை நீங்குவதில்லை பிரார்த்தம் நீங்குவதில்லை இரயத்தை என்று யாதொன்று கேட்கப்படுகிறதோ என்று சாஸ்திரத்தில் யாதொன்று கேட்கப்படுகிறதோ இது கொட்டேஷன் ஆத்மவி அப்படி பிரார்த்தம் நடிங்கிறது கொட்டேஷன் இரத்து ஷூயத்தை என்று சாஸ்திரத்தில் யாதொன்று நம்மால் கேட்கப்படுகிறதோ தத்து அதனை அதுனா நிராகரியதே இப்பொழுது நிராகரிக்கப் போகிறோம் பிராரப்தம் போகாதுன்னு சொல்லியிருக்கு பிராரப்தம் போகாதுன்னு சொன்னத்தை நாங்கள் இப்போ நிராகரிக்க போறோம் அப்படின்னா பிராரப்தம் கிடையாதுன்னு சொல்ல போகிறோம் ஞானிக்கு பிராரப்தம் கிடையாதுன்னு இப்போ சொல்ல இது பிரதிஜா வாக்கியம் பிரதிஜது நிராகரிய இப்பொழுது நாங்கள் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை என்று நிராகரிக்கப் போகிறோம் பிராரப்த கர்மத்தை நிராகரிக்க போகிறோம் நிராகரிக்கப் போகிறோம் ரொம்ப நேரம் கழிச்சு பிராரப்தம்னா என்னன்னு கேட்கக்கூடாது பிராரப்தம்னா இந்த பிறவியில நாம அனுபவிக்கிற சுகதுக்கத்துக்கு காரணமான புண்ணிய பாபங்களுக்கு பேர் பிராரப்தம் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிற சுகதுக்கங்களுக்கு காரணமாக இருக்கிற புண்ணிய பாபங்களுக்கு பேர் பிராரப்தம்னு பேர் இந்த சரீரம் உற்பத்தியான பிறகு இந்த சரீரத்தில் நாம் அனுபவிச்சிட்டுருக்கிற சுகதுக்கங்கள்லாம் இந்த நிராகரணம்ங்கிற வார்த்தையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா ஏன்னா சாஸ்திரம்தான் அதையும் சொல்லியிருக்கு பிராரப்தம் இருக்குன்னு சொன்னது எது சாஸ்திரம்தான் அப்ப சாஸ்திரத்துல சொன்னதுதான் நாங்க நிராகரணம் பண்ண போறோங்கிறார் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிராரப்தம் இருக்கிறது என்று பிராரப்தம் போகாது பிராரப்தம் போகாது என்று சொன்னதை நாங்கள் இப்பொழுது நிராகரிக்க போகிறோம்னா என்ன அர்த்தம் சாஸ்திரத்தில் சொன்னதை நாங்கள் நிராகரிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ சாஸ்திரத்து விரோதமாக பேச போகிறீங்களா அப்படின்னா இல்லை சாஸ்திரத்தை விரோதமாக பேசலை அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் சொல்லித்தர போகிறோம் இன்டர்பிரடேஷன் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும் இப்போ ஞானிக்கு பிராரப்தம் இருக்குங்கிறது சத்தியம் வியாபகாரிக சத்தியமாக பாரமார்த்திக சத்தியமாக ஞானிக்கு பிராரப்த கர்மா இருக்குங்கிறது வியாபாரிக சத்தியம் ஞானிக்கு பிராரப்த கர்மா இல்லைங்கிறது பாரமார்த்திக சத்தியம் அப்படி பிரித்து புரிஞ்சுக்கணும் வேதாந்தம் படித்த பிறகும் கடைசியிலே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஏன் பிராரப்தம் யாரை விட்டுது அப்படி நம்மளே சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அது வியாபகாரிக்கு பாரமார்த்திகம் இல்லை அது அது வேதாந்தம் படித்து பிராரப்தத்தை ரொம்ப முக்கியமாக நினைக்க ஆரம்பித்தோம்னா போச்சு அவ்வளோதான் அஹ நிராக்ரிய ஆஹ சாஸ்திரமே பிராரப்தத்தை சொல்லியிருந்தால் கூட பிராரப்தம் இருக்கிறதுன்னு சொன்னால் கூட அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் அப்படிங்கிறார் அதுதான் நிராக்கிரியத்து அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ாரேசிய பிரோம் தேதினோத தானோதாத் ஊர்வம் ஊர்வம்னா பிறகுனு அர்த்தம் மேலேன்னு எழுதப்படாது நமக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத்தை வச்சு ஊர்வம்னு சொன்னால் பிறகு தத்துவஜான உதயாது ஊர்துவம் தத்துவானம் உதித்த பிறகு வேதாந்தம் படித்து விஷயமெல்லாம் புரிஞ்சவுடனே ஆத்மா அநாத்ம விவேகம் பண்ணி அனாத்ம நித்யாத்வ நிச்சயம் பண்ணி ஆத்ம சத்தியத்துவத்தை தீர்மானம் பண்ணி ஆத்மா அனாத்மாவுக்கு ஆத்மாவை தவிர அனாத்மானு ஒன்றும் கிடையாது அனாத்மா முழுவதும் ஆத்மாதான் ஆத்ம சத்தியம் அனாத்மாங்கிறது வெறும் கேவல நாமரூபம் இப்படி எல்லாம் விஷயங்கள்லாம் புரிஞ்ச பிறகு அகம் நித்தியசுத்த புத்த விமுக்த சச்சிதானந்தம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்ச பிறகு தத்துவானோதயா தூர்துவம் பிராரப்தம் நெய்வ வித்தியதே பிராரப்தம் கிடையவே கிடையாது தத்துவ ஞானத்தை பெற்ற பிறகு பிராரப்தம் இல்லவே இல்லை நெய்வ வித்தியதே எப்படி சொல்கிறீங்க பிராரப்தம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் பாரமார்த்திக திருஷ்டியில் பேசுகிறார் வியாபகாரிக திருஷ்டியில் வேணால் பிராரப்தம் இருக்குன்னு சொல்லலாம் பாரமார்த்திக திருஷ்டியில் அவர் பேசுகிறார் பாரமார்த்திக திருஷ்டியான்னு போட்டுக்கணும் ப்ராக்கெட்டில் தத்வஜானோதயா தூர்துவம் பாரமார்த்திக திருஷ்டியாக பிராரப்தம் நைவ வித்தியதே பாரமார்த்திக திருஷ்டியின் கோணத்தில் பிராரப்தம் இல்லை ரெண்டாவது ஒரு காரணம் சொல்கிறார் தேகாதீனாம் அசத்தியவாத் தேகம் முதலானவைகளெல்லாம் அசத்தியமாக இருப்பதால் அசத்தியத்வாத்னா பாதித்தவாதுன்னு அர்த்தம் அறிவால் பாதிக்கப்பட்டு விட்டதால் உடல் முதலானவைகள் அறிவால் பாதிக்கப்பட்டு விட்டதால் என்ன அர்த்தம் ஞான பாத்தியம் எது ஞானபாத்தியம் தது அசத்தியம் எது ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அது அசத்தியம் எது இருப்பற்றதோ அது அசத்தியம் இங்கே ஞானபாத்தியம்னு அர்த்தம் அசத்தியம்னா மிச்சியான அர்த்தம் அசத்தியம்ங்கிற பதம் வந்து சத்துமல்ல அசத்தும் அது ஒரு உண்டு அசச்சேத் ந பிரதீயேதா சச்சேத் நிவர்த்தேதா இது ரொம்ப முக்கியம் அசத்தாக இருந்தால் விளங்காது சத்தாக இருந்தால் போகாது நீங்காது அசச்சேத் ந பிரதீயேதா அசத்தா இருந்தால் புலப்படாது சத்தா இருந்தால் அறிவால் நீக்க முடியாது அறிவால் நீக்கப்படுவதால் சத்தும் அல்ல புலப்படுவதால் அசத்தும் அல்ல புலப்படுவதால் அசத்தும் அல்ல அறிவால் நீக்கப்படுவதால் சத்தும் அல்ல புரியுதா அசச்சேத் ந பிரதீயேத அசத்தா இருந்தால் தோன்றாது புலப்படாது சச்சேத் சத்தா இருந்தா நீங்காது நீங்கிறதுனால இது சத்தும் அல்ல விளங்குறதுனால இது அசத்தும் அல்ல அதை தான் மிச்சியாங்கிறோம் நம்ம உடம்பு சத்தா அசத்தான்னு கேட்டால் என்ன சொல்கிறது அசத்தா இருந்தால் விளங்காது விளங்கிறதுனால இது அசத்து இல்லை சத்தா இருந்ததுன்னா அறிவால் நீக்க முடியாது அறிவால் இதை நீக்க முடிகிறது ஆகவே இது சத்துமல்ல அசத்தும் அல்ல மித்தியான்னு அர்த்தம் சாஸ்திரத்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அசத்தியம்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கணும் அறிவுக்கு அசத்தியம் அறிவுக்கு அசத்தியம் அனுபவத்துக்கு சத்தியம் வியாவ அதாவது பாரமார்த்திக திருஷ்டியாக அசத்தியம் வியாபகாரிக திருஷ்டியாக சத்தியம் அதனால தான் வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்னு பிரித்து சொல்கிறோம் ஆஹேதீனம் அசத்தியாத் பிரார்த்தம் நிறத்தை நர்த்தம் தேசியாத் ஹேத்து பிரார்த்தம் நிறத்தை தவானோதயூர்வம் தேதீனாத் பிரார்த்தம் நிறத்தை கடையவே கடைய யார் சொன்னால் நான் கஷ்டப்படுறேன் நைத்திக்கு தான் நேத்திக் முடிக்கிற போது சொன்னேன்னு நினைக்கிறேன் நோய் நோய் எங்கேப்பா இருக்குது நோயும் இல்லை நோய் நோய் இருக்குது அப்படின்னா நோயே இல்லையே நோய் யாருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாம் மாயா காரியம் நான்குற இண்டிவிஜுவலே இல்லை இண்டிவிஜுவலே இல்லாத போது இண்டிவிஜுவலுக்கு எங்கே வியாதி கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லா இருக்குன்னு தோணும் உண்மை அதுதான் ஜீவனே இல்லை சரீரமே இல்லைங்கிற போது சரீரத்தில் வியாதியாவுது கிடையாது ஆக ஜீவன் மித்யா வியாதிகி மித்யா ஆரோக்கியம் அதையும் சொன்னேன் ஆரோக்கியம் மித்யா ஆரோக்கியம் மித்யா வியாதிகி மித்யா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன் இந்த வகுப்பு வராதுன்னு சொன்னேன் பற்றியா நான் பேசாமல் ஆத்மர்ப்பண ஸ்துதியை சொல்லிட்டு பகவானேனு புலம்புறதை விட்டுவிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கோங்களேன் அப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறார் யா பிரபோதா ஸ்வப்னா தவானோதூர்வம் தேகாதீனம் அசத்தியாத்து பிரார்த்தம் நைவ வித்தியத்தை அப்படி அர்த்தம் பண்ணும் எதா பிரபோதூ விழித்த பிறகு எப்படி ஸ்வப்னம் இல்லை ஸ்வப்னம் இல்லாததாகி விடுகிறதோ அப்படிங்கிறார் எப்படி விழித்த பிறகு கனவு என்பது இருப்பற்றதாகி விடுகிறதோ அப்படி ஞானம் பெற்ற பிறகு ஞானத்தை அடைந்த பிறகு உடல் முதலானவைகள் இருப்பற்றதால் அதனுடைய வினைப்பயன்களும் இருப்பற்றதே ஆகும் என்ன தமிழ் பாருங்கள் அதனுடைய வினைப்பயன்களும் இருப்பற்றதே ஆகும் உடலே இருப்பற்றதால் இருப்பற்றதுன்னா என்ன அர்த்தம் அசத்தியம்னு அர்த்தம் இருப்பற்றதால் அதனுடைய வினைப்பயன்களும் இருப்பற்றது என்று சொல்லவும் வேண்டுமா அப்படிலாம் போட்டுக்கணும் கனவில் ஏதோ பிரச்சனைன்னு வச்சுங்குண்ணே கனவுல ஏதோ பிரச்சனை யாரோ என்னை திட்டிடுறாங்க என்னை திட்டுடுறாங்க இல்லாட்டி எனக்கே ஏதோ ஒரு நோய் வந்துடுது ஏதோ வச்சு உங்கண்ணே ஏதோ திடீர்னு வாந்தி எடுக்கிறேன் வாந்தியாக வாந்தி எவ்வளோ எடுக்கிறேன் என்ன காரணம்னு தெரில கனவில் டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் பண்ணதுக்கு பிறகு சொல்கிறார் தெரியலை அப்படி சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்புகிறாருன்னு வச்சுங்குண்ணே எனக்கு வந்து தெரியல எல்லா இதெல்லாம் கனவு கனவுக்குள்ளே ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம் பிளட்டு வேறு வருது எல்லாம் கற்பனை பண்ணுறதோ பண்ணுறோம் எல்லாம் வருதொடனே என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல டாக்டரும் கண்டுபிடிக்க முடியாமல் இது பண்ணிட்டுருக்கார் இது கிடையாது திடீர்னு நான் முழிச்சுட்டேன் முழித்த உடனே என்ன தெரிகிறதுன்னா ஓஹோ அப்போ முழித்த உடனே ஆச்சரியமாக இருக்குது நான் வாந்தி எடுத்தது ரத்தமாக கொஞ்சம் வாந்தி எடுத்தது அது அப்புறம் நான் டாக்டர்கிட்ட போனது டாக்டர் அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னது இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்பிச்சது அவரும் முழித்தது இரண்டு படிலாம் முழிக்கிறாங்களே நமக்கு வினைப்பின் பிராரப்தம் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு ரோன்னு துக்கப்பட்டுருக்கிற போது முழிச்சுட்டேன் முழித்த உடனே பார்த்தா வாந்தியும் காணும் வாந்திக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியல என்ன எப்படி வந்ததுன்னா அப்புறம் விசாரமாக பண்ணிகிட்டுருப்போம் இல்லையே இது நான் ஏதோ வாந்தின்னு சொல்லி வச்சேன் வயிற்று வலியோ தலை வலியோ கால் வலியோ இல்லை ஏதோ கடன் வாங்கின தொல்லையோ கனவில் வந்து நான் பெரிய கடன் ஆடி ஆகிட்றேன் வச்சு கூட நான் வந்து கடனை கடனை நீக்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுறேன்னு வச்சுங்க திடீர்னு முழித்ததுக்கு பிறகு ஒன்றும் கடன் வாங்கலை படுத்துருக்கிறப்போ கடன் வாங்கலை ஒன்றும் தூக்கத்தில் கடனை வாங்கி ஏதோ பண்ணி கடன் வாங்குறதை விட கடன் கொடுத்துதான் வச்சுப்போமே அப்படி வச்சுட்டா என்ன ஏன் இப்படி இப்படி நினைக்கிறீங்களே நெகட்டிவாக ஏன் நினைக்கிறீங்க பாசிட்டிவாக நினைக்கிறேன் நீங்கள் ஒருத்தனுக்கு கொடுத்தீங்க அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரே துக்கமாக இருக்கிற போது எப்படா வாங்கிறது எப்படி யார்கிட்ட கேட்கறது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியறதுக்குள்ளே முழிச்சுனுவிட்டேன் அப்புறம் என்னாச்சு நான் கொடுக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை தெரிகிறது இல்லையா உதாரணம் புரியிறதோ இப்போ எதோ எதோ இதே தான் இந்த விவகாரத்துலேயே சத்தியம் இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் ரொம்ப சொல்ல வேண்டாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்க்கலாம் போன வருஷத்தை எடுத்துக்கோங்கோ அதுக்கு இந்த வருஷம் நேர்த்திக்க விஷயத்துக்கு இன்றைக்கி மதிப்பில்லை காலம்புற விஷயத்துக்கு இன்றைக்கி இப்போ மதிப்பு இல்லை இப்போ இருக்கிற விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மதிப்பு இல்லாமல் போக போகிறது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்தந்த நேரத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நாமளும் துக்கப்பட்டு மற்றவங்களையும் துக்கப்படுத்துறதுன்னு தீர்மானமாக இருக்கும் என்ன பண்றது அதுதான் இங்கே சொல்கிறது அது பிரபோதா சொப்னகா அதுக்கு தான் இந்த விளக்கம் சொன்னேன் விழித்த பிறகு கனவு எப்படி உண்மை இல்லையோ அப்படி நனவிலேயே நனவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நனவை பற்றிய உண்மையை அறிந்த பிறகு நனவு இருப்பற்றதாகி விடுகிறதே நனவு இருப்பற்றதாகி விட்டால் நனவில் உள்ள துன்பங்களும் இருப்பற்றதாகி விடுகிறது அதனால் டோன்ட் மைண்ட் மாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்பத்தையும் மதிக்கிறது இல்லை துன்பத்தையும் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சு அதே சமயம் விவகாரத்தில் தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கிறான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறான் விவகாரத்தில் வந்து துவைத புத்தி எல்லாம் தர்மானுஷ்டானம் எல்லாம் கரெக்டாக பிரத்யக்ஷாவகமம் தர்மியம்னார் பகவான் தர்மத்துக்கு முரண்படாதது ஏ தூ தர்மியாமிருத்தம் இதம் அப்படின்னு கீதையில் ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கு ஆக தர்மியம்னு சொன்னதுனால இது விவகார தர்மத்துக்கு முரண்படாது அப்படின்னா விவகாரத்தில் ஒருத்தங்கிட்ட ரூபாயை வாங்கிட்டு எல்லாம் மித்தியான்னு சொல்ல முடியுமா அது தர்மம் அதை ஜாக்கிரதையாக இதை புரிஞ்சுக்கோங்கோ யதா பிரபோத இந்த சுகதுக்கம் பாதிக்கிற போது தர்மமாக நமக்கு வரும் நம்ம ரொம்ப தர்மத்தை நல்லா கடைபிடிச்சா தான் வேதாந்தமே புரியும் அப்படி வேதாந்தம் புரிஞ்சதுக்கு பிறகும் நம்ம தர்மத்தை விட போகிறது அந்த என்னது நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் நடத்துவோம் அதில் வாழ்க்கையில் வர்ற அனுபவங்கள்லாம் உண்மை மாதிரி தெரியும் அதே சமயம் இந்த ஞான கவச்சம் இன்னொரு பாஷையில் சொன்னால் ஷாக் அப்சார்பர் ஷாக் அப்சார்பருங்கிறாங்க பாருங்க இந்த வண்டிக்கெல்லாம் இருக்கே அதுக்கு வந்து சஸ்பென்ஷன் என்னது சஸ்பென்ஷனாக இன்னமோ சொல்கிறாங்க ஆமாம் ஷாக் அப்சர்வர் அது வந்து ரோட்டில் எந்த ரோட்டில் போனாலும் அது நல்ல ரோட்டில் போனாலும் சரி ஊரில் கிராமத்துக்குள்ளே வந்து குண்டு குழியில் போனாலும் சரி அது தாங்குகிற மாதிரி இந்த ஞான பலம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் வர்ற சுகம் துக்கம் எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தி இருக்கும் ஆஹா எதா பிரபோதா ஸ்வப்னா ததா பிராரப்தம் நைவ வித்தியத்தை பிராரதா பிரபோத அசத்தம் பயம் தேசிய பிராரம் நேரத்தை அடுத்த பிரார்த்தி பும்சோஸித் இன்னொரு நியாயம் சொல்கிறார் ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த பிராரப்தம் பிராரப்துறவுமே இந்த பிராரப்தம் என்னது அப்படின்னா கோன ஜென்மாவில் பண்ணின புண்ணிய பாப்பம் இந்த ஜென்மாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தானே பிராரப்தம்னு பேர் அப்படி கேட்குறார் கோன ஜென்மானா ஏதோ ஒரு ஜென்மம் போன ஜென்மானா இதுக்கு இமீடியட்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது இதுக்கு முன்னால் பண்ணின ஜென்மாவில் பண்ணின புண்ணிய பாபந்தானே இந்த ஜென்மாவில் பிராரப்தமாக வந்து நம்ம சுகதுக்கத்தை கொடுக்கறது அப்படி சொல்கிறார் கேட்குறார் ஆகா ஜென்மாந்தரத்தில் பண்ணின புண்ணிய பாபந்தான் இந்த ஜென்மாவில் சுகதுக்கத்தை கொடுக்கறது இந்த ஜென்மாவில் சுகதுக்கத்தை கொடுக்குற கர்மா பிராரப்த கர்மா எப்போ உண்டாச்சு இந்த பிராரப்த கர்மாவுக்கு மூலம் எது ஜென்மாந்தரம்ங்கிற ஜென்மாந்தரத்தில் பண்ணின புண்ணிய பாபந்தான் இந்த ஜென்மாவில் புண்ணிய சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படி பண்ணுறதுனால அதுக்கு பிராரப்தம்னு பேரு நம்ம சித்தாந்தப்படி நம்ம சித்தாந்தப்படி அத்வைத சித்தாந்தப்படி தத்துவப்படி போன ஜென்மா உண்டோ அப்படி கேட்குற போன ஜென்மா உண்டோ எப்படி பாருங்களேன் அப்ரோச் பண்ணுற போன ஜென்மா இருந்துதோ நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து கதாச்சித்துக்கு என்ன அர்த்தம் ஒரு பொழுது நான் பிறக்கவே இல்லை நான் இப்போவும் இல்லை இனியும் பிறக்க போகிறதும் கிடையாது நான் ஜென்மாந்தரமே இல்லைன்னு சொல்கிற போது ஜென்மாந்தரம் மிச்சியா அப்படின்னு சொல்கிற போது ஜென்மாந்தரத்தில் பண்ணின புண்ணிய பாப்பம் இந்த ஜென்மாவில் பரண கொடுக்குறதுங்கிறது என்னையா கதைங்கிறது நான் ஜென்மாந்தரமே இல்லைங்கிறேன் இந்த ஜென்மாவும் இல்லை இனி வரப்போற ஜென்மாவும் கிடையாது சரி இந்த ஜென்மாவில் பண்ணுற புண்ணிய பாபம் அடுத்த ஜென்மாவில் பிராரத்தம் வச்சுப்போம் இந்த ஜென்மாவில் புன்றிய பண் புண்ணிய பாபம் அடுத்த ஜென்மாவில் பிராரத்தமாகறதுன்னு வச்சுப்போம் எப்படிப்பட்டாலும் ஜென்மாந்தரம்ங்கிறது மிச்சியா அப்படி சொல்கிறாரு ஜென்மாந்தரம் மிச்சியா அதனால ஜென்மாந்தரத்தில் பண்ணின புண்ணிய பாபம் மித்யா ஜென்மாந்திரத்தில் பண்ணின புண்ணியபாபம் ஜென்மாந்திரம் இச்சையாக இருப்பதால் ஜென்மாந்திரத்தில் பண்ணின புண்ணியபாபம் இச்சையாக இருப்பதால் இந்த ஜென்மாவும் இச்சையாக இருப்பதால் இந்த ஜென்மாவில் அனுபவிக்கப்படுகிற புண்ணியபாபல்களும் இச்சையே ஆகும் எனவே பிராரப்தம் கிடையவே கிடையாது அதுதான் விஷயம் பாருங்கள் எது கர்ம ஜென்மாந்தரியம் எது ஜென்மாந்தரியம் கர்ம எப்படி போடாதுமாந்தரியம் கர்ம தத்து பிராரப்தமித்தி கீர்த்தித்தம் தத்து பிராரப்தமித்தி கீர்த்திதம் ஜென்மாந்தரத்துல பண்ணின கர்மா தான் இந்த ஜென்மாவில பிராரப்தமாக ஆகியிருக்குன்னு சொல்லப்படுகிறது எவ்வளவு இதா இருக்கு பாருங்க து ஆனால் ஜென்மாந்தர அபாவாத் ஜென்மாந்தரமே இல்லாததுனால அத்வைத சித்தாந்தப்படி ஞாபகம் வச்சுக்கணும் வேற சித்தாந்தப்படி கிடையாது துவைத்தம் விசிஷ்டா சைவ சித்தாந்தம் எல்லாத்துலேயும் ஜென்மாந்தரம் சத்தியம் ஜெகத் சத்தியம் இந்த ஜகத்தில் எல்லாம் சத்தியம் ஆஹா பிரம்மசத்தியம் ஜீவசத்தியம் ஜெகத் சத்தியம் முப்பொருள் உண்மையும் பாங்க ஜீவேஸ்வர ஜெகத்திற்கே மூணு சத்தியம் அத்வைத வேதாந்தத்தில் என்னது பிரம்மை சத்யம் ஜீவேஸ்வர ஜெகத் மித்யா ஜீவேஸ்வரஜக ஜீவேஸ்வரஜக பிரம்மனி அத்தியஸ்தம் ஜீவேஸ்வரஜகத்து பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டது அலைகளும் கடலும் அலைகள் என்ற சொல்லும் கடல் என்ற சொல்லும் நுரை என்ற சொல்லும் எப்படி தண்ணீரில் கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி ஜீவேஸ்வர ஜெகத்துன்னா என்ன அர்த்தம் ஜீவன்னா உயிர் ஈஸ்வரன்னா கடவுள் ஜகத்துன்னா உலகம் இந்த ஜீவ ஈஸ்வர ஜெகத்து அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி மித்யா ஆனால் அந்த ஜீவேஸ்வர ஜெகத அதிஷ்டானம் இருக்கே அந்த அதிஷ்டானம் சத்தியம் பிரம்மன் இப்போ நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் ஜென்மாந்தர அபாவாத்து பும்சா பிராரப்தம் கர்மை நாஸ்தி நைவி கர்ஹிச்சித்து கர்ஹிச்சித்துனா ஒருவருக்கும் கஹாஹீச்சித்து கர்ஹிச்சித் கர்ஹிச்சித்து ஒரு விதமான கிடையவே கிடையாது என்பது கருத்து நாளை பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப் தேகாஜ தஷிணாமூர்த்தே நம ஐயநேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்காண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற்ங் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி மோனகுருவாழி அருள்வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி